வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாவது சேவை மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேறுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் மதுரை மாவட்டம் பழஞ்சி கிராமத்தில் தமிழ்நாடு மின்னணு அமைக்கப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்பவியல் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் நிர்வாக கட்டிடத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறந்து வைத்தார் நடக்கவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் விதிமீறல் உள்ளிட்ட புகார்கள் இருந்தால் பொதுமக்கள் சி விஜில் என்ற செயலி மூலம் புகார் அளிக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதாப் தெரிவித்துள்ளார் ஈரோடு மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளதற்கு விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க தடை இல்லை என அறிவித்து இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது திமுக கூட்டணி இறுதி செய்யப்பட்டுவிட்ட நிலையில் வேட்பாளர் பட்டியல் வரும் பதினோராம் தேதி வெளியாக வாய்ப்பிருப்பதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர் மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில் மாசிக் கொடை விழாவை முன்னிட்டு வரும் பனிரெண்டாம் தேதி கன்னியாகுமரியில் உள்ளூர் விடுமுறை விடப்படும் என அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் இந்திய செய்திகள் ஜம்மு நகரின் பேருந்து நிலையத்தில் காலை பதினோரு மணி அளவில் குண்டுவெடித்தது இந்த குண்டுவெடிப்பில் ஒருவர் பலியானார் காயமடைந்த இருபத்தி எட்டு பேர் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் லக்னோவில் காஷ்மீர் பழ வியாபாரிகளை தாக்கிய விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பைச் சேர்ந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்து ரூபாய் நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டு சரியாக பத்து ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் இருபது ரூபாய் நாணயத்தை வெளியிட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது தமிழக கேரள எல்லை பகுதியில் மாவோயிஸ்டுகளுடன் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒரு மாவோயிஸ்ட் சுட்டுக்கொல்லப்பட்டான் மேலும் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளான் நாடு முழுவதும் அறுபது புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர்களில் ஒருவரான யாசின் மாலிக் பொது பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் அயல்நாட்டு செய்திகள் இறந்துவிட்டதாக வெளியான புரளிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தீவிரவாதி மசூத் அசார் ஆடியோ வெளியிட்டுள்ளான் சிரியாவில் இரண்டாயிரம் பொதுமக்களை வெளியேற்றிவிட்டு ஐ எஸ் பயங்கரவாதிகளுடனான இறுதிக்கட்ட போரினை நிகழ்த்த சிரியா மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன மெக்சிகோவில் உள்ள குகை ஒன்றில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான நூற்று கலைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மெக்சிகோ சீச்சன் இட்ஸாவில் உள்ள புராதன நகரான மாயன் நகருக்கு குகை ஒன்றிலேயே மேற்கண்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்தோனேசிய சுரங்க நிலச்சரிவு விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை இருபத்தி ஏழாக உயர்ந்துள்ளது வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் முக்கிய அதிகாரிகள் உள்ளிட்ட 77 ஏழு பேரின் விசா ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது பாகிஸ்தானில் 182 எண்பத்தி இரண்டு மதப்பள்ளிகளை பாதுகாப்பு அமைச்சகம் கையகப்படுத்தியுள்ளது நூறுக்கும் மேற்பட்டோரை கைது கைது செய்துள்ளதாகவும் அந்நாட்டு உள்துறை தெரிவித்துள்ளது வணிகச் செய்திகள் உலகிலேயே இந்தியாவில்தான் மிக குறைந்த கட்டணத்தில் மொபைல் டேட்டா வசதி அளிக்கப்படுவதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது ஆர் வேலெட்டை ரீசார்ஜ் செய்து அதன் மூலம் எடுக்கப்படும் முன்பதிவில்லா டிக்கெட்டுக்கு ஐந்து போனஸ் கிடைக்கும் திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளது ரயில்வேயின் இந்த திட்டம் இன்னும் ஆறு மாதத்துக்கு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி வரை பயணிகள் பயன்படுத்திக் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது காற்று மாசுபாட்டை அளவிடும் கருவிகளில் மோசடி செய்த தொடர்பாக போக்கஸ் வேகன் நிறுவனத்திற்கு ஐநூறு கோடி ரூபாய் அபராதம் விதித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்திய மகளிர் அணிக்கு எதிரான இரண்டாவது டி கிரிக்கெட் போட்டியையும் வென்று இரண்டு போட்டிகள் கொண்ட தொடரை இங்கிலாந்து மகளிர் அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வென்றுள்ளது யுஏஃபா வெற்றியாளர் லீக் போட்டியில் மேன்செஸ்டர் யுனைடெட் அணிக்கும் பி எஸ் ஜி அணிக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் மேன்செஸ்டர் அணி வென்றது இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறுகிறது காயம் காரணமாக சையீத் முஸ்டாக் அலி கோப்பை போட்டிகளிலிருந்து அஜிங்கிய ரஹானி விலகியுள்ளார் திரைச்செய்திகள் விஜய் சேதுபதி நடித்துள்ள மாமணிதன் படத்தின் தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமையை ஜி தமிழ் டிவி கைப்பற்றியுள்ளது ஜி வி பிரகாஷ் ரைசா வில்சன் நடிக்கும் படத்திற்கு காதலிக்க யாரும் இல்லை என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்